அல்லாவுடையானது என்பது பரிபூர்ணமாக அதே போன்று அல்லாஹுக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோம் அவனுக்கு இருக்குது அதனாலதான் சில சிபத்துகள் இருக்கு பாருங்க அல்லாஹாலாவுக்கே பிரத்யேகமான சில சிபத்துகள் இருக்குது அந்த சிவத்தை அடியார்களுக்கு யாருக்குமே சொல்லக்கூடாது இப்ப ரஹ்மான் அப்படின்னு இருக்கு அல்லாஹாலுக்கு பேரு ரஹ்மான் அப்படின்னு பேரு இந்த ரஹமான் அப்துல் ரஹ்மான்னு வைக்கிறீங்க அவரை போய் ரஹமானு கூப்பிடக்கூடாது கூப்பிட்டா அது ஒரு பெரிய குற்றமாக ஆகுது ஏன்னு கேட்டா இவர் ரஹ்மானுடைய அடிமை தானத்தை இவர் ரஹமானாக ஆக முடியாது அப்துல் ரஹீம்னு வைக்கிறீங்க அப்தோட்டு போட்டு ரஹீம்னு கூப்பிடலாம் ரஹீமுக்கும் ரஹ்மானுக்கு ஏராளமான வித்தியாசங்கள் இருக்குது ரஹ்மான அல்லாவை அதனால அந்த ரஹீம் சொல்லலாம் அடியார்களுக்கு யாராவது சொல்லலாம் ரஹ்மான சொல்லக்கூடாது ரஹ்மான் என்ன அர்த்தம் ஆனா ரஹ்மானை விட ரஹ் ரஹீம் ரொம்ப அர்த்தம் அதிகமா இருக்குது அதே ஒரு ஒரு உதாரணம் பாருங்க ரஹ்மான் என்றால் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் ஒன்று போல் கிருவை செய்யக்கூடிய போல் கிருவை செய்யும் ரஹமான் அப்படின்னு பேர் அவன் காலம் எல்லாம் அல்லாஹத்தாலா வணங்காதவனாக இருந்தாலும் காலம் எல்லாம் அல்லாஹ் திட்டிக்கிட்டே இருந்தாலும் சரி அவனுக்கும் அல்லாஹாலா கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவனுக்கு பேர் தான் ரஹமான் அல்லாஹத்தாலா தன்னுடைய ரஹமத் என்ற படைத்து அதை நூறு பங்குகளாக ஆக்கினான் சல்லா அலிசலம் சொல்றாங்க ரஹமத்தை நூறு பங்குகளாக ஆக்கினான் அதிலிருந்து ஒரே ஒரு பகுதியை மட்டும்தான் ஒரு பங்கை மட்டும்தான் இந்த உலகத்திற்கு அருளினார் அந்த ஒரு பங்கில் உள்ளதுதான் ரஹ்மான் என்ற சிபத்து ஆக ரஹமத் ரஹமத் என்ற மொத்த தொகுப்பில் இருந்து ஒரே ஒரு பங்கை கொண்டது ரஹ்மான் என்ற சிபத்து அந்த ஒரு பங்கில் இருந்து தான் சல்லா அலிசலம் சொல்றாங்க ஒரு குதிரை தன்னுடைய குட்டியை காப்பாற்றுவதும் ஒரு பறவை தன்னுடைய குஞ்சை காப்பாற்றுவதும் ஒரு மனிதன் தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதும் ஒரு தாய் தன்னுடைய மக்களின் மீது இரக்கம் கொள்ளுவதும் இந்த இரக்கம் எல்லாம் ஒரு ரகத்தில் மனிதர்கள் அல்லாத எத்தனை ஜீவராசிகள் அத்தனை ஜீவராசிகளுக்கும் அல்லாத கிருபையை அந்த ரஹமான் என்ற சிபத்தின் மூலமாக தந்துகிட்டு இருக்க யாருக்காவது வர முடியுமா யாருக்கும் மனிதர்கள் யாருக்கும் வர முடியாது ரசூ அலையுக்கும் கூட வர முடியாது அதனாலதான் ரஹமான்ற சிவத்தை யாருக்குமே சொல்லக்கூடாது மீதி உள்ள தொண்ணூத்தி திருநாமங்கள் இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது இருக்குதே அந்த தொண்ணூத்தி ஒன்பது ரகமத்துடைய தன்மையை உள்ளடக்கியது ரஹீம் என்பது அந்த ரஹீம் என்ற அடியார்களுக்கு அனைவருக்கும் ஒன்றுபோல் கிருபை செய்யக்கூடியவன் ரஹீம் என்று சொன்னால் ஆகிரத்திலே பிரத்தியகமான தன்னுடைய முடி மூமி நான அடியார்களுக்கு மட்டும் கிருபை செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் ரஹீம் அது தமிழ்ல என்ன பண்றோம் நம்ம வார்த்தற்ற விளங்கறதுக்காக வேண்டி கொஞ்சம் இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் முன்னோர்களான ஆலிம்கள் அதை தொகுத்து வச்சிருக்கிறார்கள் அமைச்சு வச்சிருக்கிறாங்க அளவற்ற அருளால நிகழ்ச்ச அன்புடைய உண்மையான அர்த்தம் என்ன இது ஒரு ராகத்தை கொண்டது ரஹீம் தொண்ணூத்தி ஒன்பது ரகத்துக்களை கொண்டது அந்த சாப்பாடு அதனாலதான் சொர்க்கத்துடைய இன்பத்தை பற்றி ஏராளமாக எந்த கண்ணும் பார்த்திருக்காது இந்த உலகத்திலே சிங்கப்பூர் பாரிசா இருந்த எங்கேயுமே அப்படிப்பட்ட பார்த்து இருக்க முடியாது எந்த காதுகளாலும் கேள்விப்பட்டிருக்க கூட முடியாது எந்த ாலும்ிந்திபத்து கருத்தை தெரிவிக்கின்றனவோ அதை அல்லாஹத்தாலாவுடன் சம்பந்தப்படுத்தி அல்லாஹத்தாலா இப்படிப்பட்டவன் என்பதாக விளங்க வேண்டும் சத்தார் என்று அல்லாஹத்தாலா தன்னை பற்றி சொல்லுகின்றான் பாவங்களை அந்த என்று செய்ய உமா அல்லாஹத்தாலா சத்தாரா இருக்கிறான் மறைக்கிறான் பாவங்களை மறைக்கிற அதனாலதான் அல்லாஹத்தி எப்பொழுதுல ஒரு பகுதி நம்மள்கிட்ட இருக்கணும் குணங்களை கொண்டு நீங்கள் அப்படின்னு சொல்றாங்க அல்லாவுடைய குணங்களை கொண்டு நீங்கள் குணம் கொள்ளுங்க அல்லாஹுடைய முடியும் அவன் என்ன குணத்தை சொல்றானோ அதுல ஒரு பகுதியை எடுத்துக்கணும்னு அர்த்தம் இப்ப உதாரணமா சத்தாரு குற்றங்களை மன்னிக்கிறவன் குறைகளை மன்னிக்கிறவன் அல்லாஹத்தால நமக்கு அந்த தன்மை இருக்கணும் பிறருடைய குற்றம் குறைகள் செஞ்சா அந்த குறையை பகிரங்கப்படுத்திக் கொண்டிருக்க கூடாது அடுத்தடுது அவர் பாருங்க இந்த மாதிரி பொய் சொல்லிட்டாரு திருடிட்டாரு அவர் பாருங்க இந்த மாதிரி பாவம் செஞ்சிட்டாரு அவர் இங்க போனாரு அங்க போனாரு என்று ஏதாவது குறைகள் அந்த குறைகளை வந்து பகிரங்கப்படுத்திக் கொண்டிருக்க கூடாது முப்பத்தி தடவை சிறா செய்வதை விட குடிய குற்றம் அது ஒரு மூமினான மனிதனுடைய மானத்தை பங்கப்படுத்துவது மற்றவர்களுடைய வேண்டும் என்ற எண்ணிரது கூடாது ஆனா இன்னொரு வகையில பகிரங்கப்படுத்தலாம் கேட்ட ஒரு பையன் ஒரு ஆளு தவறு செய்கிறார் அவருடைய தந்தை தாயத்திலேயோ அல்லது அவனுக்கு வேண்டிய உறவினர்களிடத்திலே யார் சொன்னால் இந்த பையன் கேப்பானோ அவர்களிடத்தில் அவரை இஸ்ராக செய்வதற்காக வேண்டிய சீர்திருத்தம் செய்வதற்காக ஒரு வகையிலே அவருடைய குற்றங்களை பகிரங்கப்படுத்துவது சொல்லி சொல்லிவது வாஜிபங்கு அமரும் என்ற வகையில் சேரும் நல்லதை சொல்றது கெட்டதை தடுக்கிறது சேர்ந்து சொன்னது ஒரு பகுதி இருக்கணும் கொஞ்சம் அடியார்கள் இப்படி என்னென்ன சிப்பத்துக்களை நாம் விளங்குகின்றோமோ அந்த சிப்பத்துடைய ஈமான் கொள்ளுதல் அல்லாஹவை கொண்டு ஈமான் கொள்ளுதல் இரண்டாவது அவனுடைய மலக்குகளை கொண்டு ஈமான் கொள்ளுதல் அவனுடைய மலக்குகளை கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்று மலக்குகளை கொண்டு ஈமான் கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா மலக்குகள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல சாப்பிட மாட்டார்கள் குடிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு ஊனும் இல்லை உறக்கமும் இல்லை தூக்கம் தூங்க மாட்டாங்க அப்படின்லாம் நம்பரும் அந்த படிச்சதாக அதை நம்முடைய மனசுல சிந்தித்து பார்த்து மறுபடியும் அந்த மலக்குகளை பற்றி உள்ள ஒரு நிர்ணயத்தை நம்முடைய மனதில் கொள்ள வேண்டும் பிறகு மலக்குகள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் நூறானியத்தான தன்மையுடன் அல்லாஹால இந்த மனிதன் மலக்குகள் ஜின்கள் என்ற மூன்று விதமான படைப்புகளை மூன்று விதமான தன்மையில் படைத்திருக்கின்ற மலக்கு ஒளியினால் அல்லாஹத்தாலா படைத்தார் மனிதர்களை மண்ணினால் படைத்தான் எல்லாம் நெருப்பினால் அல்லாஹத்தாலா படைத்திருக்கின்றார் மலக்குகள் எப்படிப்பட்டவர்கள் எல்லா உருவத்திலும் வரக்கூடியவர்கள் எல்லா உருவத்திலும் தோற்றமாக கூடியவர்கள் அவர்களுக்கு அந்த சக்தியை அல்லாஹத்தாலும் இந்த ரெண்டு உருவத்தை தவிர மற்ற எல்லா உருவத்திலும் வருவார்கள் ஜ இருக்கின்றார்களே செய்த என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்களும் எல்லா உருவத்திலும் வருவார்கள் நாய் பன்றி எல்லா உருவம் உட்பட வருவாங்க மற்ற எல்லா உருவமும் இந்த நம்பிக்கையும் இருக்கணும் இருக்கணும் பொழுது அந்த இப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் நம்ப வேண்டும் சரி அவங்க எவ்வளவு ஒவ்வொரு மனிதனுக்கும் பல வழக்குகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க பாதுகாப்பாளர்கள் பாதுகாப்பாளர்களாக ஒவ்வொரு மனிதனுக்கும் பல வழக்கு கண்களுடைய பார்வை பறிக்கப்படாமல் செய்யப்பட்ட தோல்ல இருந்து எழுதக்கூடிய கிராமன் காத்திபின் வேற அவங்க அல்லாம மனிதனுடைய உடல் உறுப்புகளின் பாதுகாப்புக்காகவே நூத்தி அறுபது மலக்குகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கண்களுக்கு மட்டும் ஏழு வழக்குகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த ஏழு வழக்குகளும் மனிதனுடைய கண்களின் பார்வையை இராய்ஞ்சிக் கொண்டு சென்று விடாமல் உங்களில் ஒருவர் ஒரு தட்டிலே தேனை வைத்துக் கொண்டு அந்த தேனிலே ஈ விழுந்து விடாமல் தன்னுடைய கைகளால் ஓட்டிக் கொண்டிருக்கின்றாரே அதே கண்களுடைய பார்வையை சைத்தான் பிடுங்கிக் கொண்டு சென்று விடாமல் சைத்தான்களை விரட்டி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதான் சொல்றாங்க கண்ணு பாக்கு நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எங்க எல்லா ஹாராமையும் பாத்துறோம் எல்லா விஷயத்தையும் பாத்துறோம் எவ்வளவு அற்புதமா எல்லாம் நம்முடைய கண்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேஸ்வம் ஏழு வழக்குகள் தனிமா தனிமையாக நியமனம் செய்து சைத்தான் இந்த கண்களுடைய பார்வையை பிடுங்கி செல்லாமல் இருப்பதற்காக வேண்டி அவங்க சைதான் அப்படி ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்களா எப்படி நீங்க ஈய ஓட்டுறீங்களோ அது போல என்று சல்லா எவ்வளவு அற்புதமான கருணை உள்ளவனாக அல்லாஹத்தால இருக்கிறான் இப்படி எல்லா மலக்குகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கை ரொம்ப உயர்வானவர்கள் ஒவ்வொரு தராவுடைய பல தராவுடையவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நரகத்திற்கு பாதுகாப்பாக ஒரு வழக்கை நியமனம் செய்திருக்கின்றார் அல்லாஹால அவர் மல நரகத்தினுடைய தலைவர் அவர் நரக வாசி நரகவாசிகளுக்கு சாட்டப்பட்ட மலக்குகளிலே தலைவர் உலகத்திலே தோன்றக்கூடிய எல்லா மனிதர்களையும் வரைக்கும் வரக்கூடிய ஒரே ஒரு சப்பு நரகத்துக்கு போ நரகத்துல போகக்கூடிய அந்த எழுபத்தி ஒரு சப்புகள் எத்தனை கோடி பேர் இருப்பாங்க சரி அந்த நரகத்துக்கு போகக்கூடிய மனிதர்கள் ஒரு மனிதனுடைய உடல் இங்க இருக்க கூடிய மாதிரி ஒரு ஆற அடி உயரத்துல ஒரு முப்பத்தி நாலு இன்ச்சு சுற்றளவுல போன உடலுடைய பருமன் எவ்வளவு இருக்கு அந்த நரகத்தில் போனப்படக்கூடிய மனிதனுடைய உடலுடைய சுற்றளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு மொத்தத்தை சொல்லி காட்ட முடியல சரநாழிசனால அதனால ஒவ்வொரு பாட்டா சொல்றாங்க பாருங்க நரகத்தில் போடப்படக்கூடிய ஒரு நரகவாசினுடைய ஒரு பல்சு இருக்கும் சரியா இன்னொரு உதாரணம் சொல்றாங்க இன்னொரு ஹதீசில சொல்றாங்க நரகவாசினுடைய இந்த புஜம் இருக்குது பாருங்க தோல் பூஜம் அதாவது இந்த சோல்டர் இந்த சோல்டர்ல இந்த கழுத்துல இருந்து இந்த சோல்டர் வரைக்கும் கையை வச்சா இந்த தோல் புஜம் வரைக்கும் கையை வச்சா நாலு உரிச்சுத்தாசா இருக்கும் வெங்காயம் அருக மாதிரி இருக்கும் மனிதனுடைய தோல் ஆட்டு தோல் மாட்டு தோல் மாறி இருக்காது ரொம்ப லேசா இருக்கும் சமயத்துல அடிபட்டு தோல் உறிஞ்சி வந்திருக்கு பாருங்க அப்ப பார்த்தா தெரியும் சொல்லிட்டு இந்த தோல் பருமன் ாலும்ப பத்தாது போட்டிறகு நரகத்துல எல்லாத்தையும் போட்ட பிறகு இன்னும் இருக்குதா ஹல்மி மசீத் இன்னும் அதிகமா இருக்கா அப்படின்னு கேக்கும் அப்போ அல்லாஹத்தாலுடைய குதிரத் என்ற பாதத்தை வைப்பான் அல்லாஹால பாதத்தை வைப்பான் பாதத்தை வச்ச உடனே கத்து கத்து போதும் போதும் நிறுத்து நிறுத்து எனக்கு வயிறு ரொம்ப கத்துமா சொல்லி அவ்வளவு பெரிய நரகத்திற்கு பத்தொன்பது மலக்கு தான் காவலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி இருக்கக்கூடியவர் அவருக்கு பேருவான் அப்படின்னு சொல்றது பிறகு இந்த மலக்குகளுக்கெல்லாம் தலைவர் ஜிபிஸ்லாம் அது எல்லாத்துக்கும் தெரியும் மழை பெய்ய பெய்ய வைப்பதற்காக வேண்டிய அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் இஸ்ராபில்லை வருது அலை மனிதர்களுடைய உயிரை வாங்குவதற்காக வேண்டி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் இஸ்ராயில் அலை இவர்கள் எல்லாம் சில பொறுப்புகள் அதே மாதிரி ஒவ்வொரு பொறுப்புக்கும் ஒவ்வொரு மலக்குகளை அல்லாஹாலா நியமனம் செய்திருக்கின்றான் பல்வேறு பொறுப்புகளை கொடுத்து அவர்களுக்கு அல்லாஹால ஆற்றல் இல்ல அப்படின்னு அர்த்தம் இல்ல இப்ப ஒரு விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லாஹால செயல்பட முடியாதா முடியும் பிறகு மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அல்லாஹால இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறான் மலக்குகளை படைச்சு அவருக்கு தலைவரை நியமிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலாக்காவை கொடுத்து அந்த இலாக்காவுடைய பொறுப்புகள் பூரா நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹால செஞ்சு வச்சிருக்கிறான் அதே போலதான் ரசூலாய் சல்லா அலுவலம் சில ஹதீசுகளை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா மனிதர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொல்லி காட்டினாங்க அந்த ஹதீசில மட்டும் வச்சுக்கிட்டு மனுஷன் வாழ்க்கையை நடத்த முடியாது தெரிஞ்சுக்க முடியாது அவர்களை பின்பற்றிய சகாபாக்களை சஹாபாக்கள் எப்படி நடக்கிறாங்களோ அது மாதிரி நடக்கணும் சஹாபாக்களை பார்த்தவங்க தாபி அவங்க எப்படி நடந்தாங்களோ தாபி இமாம்கள் வந்தாங்க இமாம்கள் எப்படி சொல்லி காட்டினாங்களோ அப்படி நடக்கணும் இப்ப சல்லல்லா அலேசெல்லம் அவர்களுடைய ஹதீசை வைத்து மட்டும் மனிதன் தெரிஞ்சு கொள்ள முடியாது அப்படிங்கிறது இதுவும் ஒரு உதாரணம் ஏராளமாக படைத்து இப்படி நியமனம் செய்து வைத்திருக்கின்றால் அவர் அவர்களுக்கு பல பொறுப்புகளை கொடுத்து இதையும் மலக்குகளை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் என்பதிலே நாம் நம்ப வேண்டும் மூன்றாவதாக அவன்தில்லாகி அவனுடைய வேதங்களை நம்புவது வேதங்களை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் அப்படின்னு சொல்றேன் வேதங்களை பற்றி முன்னாலும் உங்களுக்கு சொல்ற வேதம் பிரதானமான வேதங்கள் நாலு நூறு சுகபுகள் அல்லது நூத்தி பத்து சுகபுகள் என்பதாக என்று சொன்னால் ஒரு ஏழு ஒரு பேப்பர் ஒரு பேப்பருக்கு பேர் ஒரு சொஹப்புன்னு சொல்றது அந்த மாதிரி நூத்தி பத்து சொகபுகளை அல்லாஹத்தாலா இறக்கி வச்சான் ஆதம் அலிஸ்வலாத்துக்கு சிலரை கொடுத்தான் நபி இப்ராஹிம் அலி கொடுத்தான் மூசா அலி சொல்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு சில சொஹப்புகளை கொடுத்தான் ஈசா அலேஸ்லாத்து தவுத் அலி கொடுத்தான் இப்படி பல நபிமார்களுக்கு அல்லாஹத்தாலா சொஹப்புகள் நூத்தி பத்து சொகபுகள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனா அல்லாஹத்தாலா இவை எல்லாம் தன்னுடைய கலாம் தன்னுடைய திருவசனம் என்ற முறையில இறக்கி வச்சிருக்கிறான் புதிதாக படைக்கப்படாதது பூர்வீகமானது அல்லாஹ் எப்படி பதியமாக இருக்கின்றானோ அதே போட்டு இந்த வேதமும் பதியமானது வேதம் என்று சொன்னால் இந்த தாழ் எழுதி இருக்கிற மாதிரி உதாரணமா ஒரு தாளில நெருப்பு அப்படின்னு எழுதுறான்னு வச்சுங்க அது நெருப்பா தாளில எழுதனா நெருப்பு தால்ல எழுதனது நெருப்பு நெருப்பு என்பதை காட்டக்கூடிய வாசகம் நெருப்பு என்பதை காட்டக்கூடிய ஒரு வார்த்தை தாளில் எழுதப்பட்ட நெருப்பு அதே போன்ற அலிப் கிதாபு லாரை என்று தாளில் எழுதப்பட்டிருக்குது இது அந்த கலாபுல்லாவை காட்டக்கூடியது அறிவிக்கக்கூடியது இதுவல்ல கலாமுல்லா அதனால இதுக்கு மரியாதை தரக்கூடியது இல்ல அர்த்தம் அல்ல இதுதான் கலாமுல்லாவை அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்ற காரணத்தினால் என்ன மரியாதையோ அதே மரியாதை புதுசா படைக்கப்பட்டதான் எழுத ஆள் புதுசா படைக்கப்பட்ட ஆள் தான் அது எழுத்து புதுசா படைக்கப்பட்டதுதான் ஆனால் இந்த கலாமுல்லா எதை அறிவிக்கின்றதோ அந்த கலாமி இந்த குரான் எதை அறிவிக்கின்றது அவர்கள்தா அப்படிங்கிற பிரச்சனை கசையடி கொடுக்கப்பட்டது மன்சூருடைய காலத்தில் அப்பாசியாவுடைய முதல் காலத்தில் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல சொன்னாங்க இல்ல இல்ல படைக்கப்பட்டது அல்லது மற்றும் சில ஆளும்கள்லாம் அந்த காலத்துல அரசு அந்த கடுமையான தண்டனைக்கு பயந்துகிட்டு படைக்கப்படா பட்ட பட்டதுதான் அவர்கள் அதுல அசையவே கிடையாது அல்லாஹாலா எப்படி படைக்கப்படாதவனாக இருக்கின்றன கதீமாக இருக்கின்றனோ அதே போன்ற அவனுடைய கலாமும் கதீமானது கலாம கதீம் இல்ல ஹாரி படைக்கப்பட்டது மஹ்லூக் அப்படின்னு சொன்னா அல்லாஹால மஹ்லூக்கா போயிடுவான் அதனால மஹ்லூக் அல்ல அது து என்பதாக சொல்லி அதன் காரணமாக அவர்கள் இறந்தார்கள் என்பதாக நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன குரான் ஆகிய நாலு வேதங்களும் நூத்தி பத்து சோஹபுகளும் அல்லாஹாலுடைய கலாம் கதீமானவை பூர்வீகமானவையே தவிர படைக்கப்பட்டவை அல்ல என்று கிதாபுகளை பற்றி வேதங்களை பற்றி நம்பிக்கை கொள்ள வேண்டும் நான்காவதாக இருப்பாங்களா ரசூல்மார்களை கொண்டு நம்பிக்கை கொள்வது இது பற்றியும் உள்ள விளக்கங்களும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நேற்று கூட முந்தைய பயன்ல சொன்ன ஒரு அந்தபடி ஈமான் கொள்ளவேன் ஐந்தாவது ஈமான் கொள்ளுதல் மருமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்பதற்குள்ளே பல விஷயங்கள் இருக்கின்றன கொண்டு இந்த புரட்சிகரமான நம்பிக்கை புரட்சிகரமான நம்பிக்கை எப்படி புரட்சிகரமான நம்பிக்கை கேட்ட இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு மனிதன் நல்லவற்றை செய்ய முடியும் தீமைகளை விட்டு விலகிக் கொள்ள முடியும் நான் பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன பொய் பேசாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா பொய் பேசினால் கிடைக்கும் இந்த உலகத்தை பத்தி கவலை இல்ல உலகத்துல தண்டனை கிடைச்சா கொஞ்சம் மறுபடியும் ஒரு பத்து நாள் சிலை போடுவாங்க ஒரு திருடுனா சிலையில போடுவாங்க அப்புறம் இந்த உலகத்தை பற்றி பிரச்சனை இல்லை ஆசிரியத்தில எனக்கு தண்டனை கிடைக்கும் அந்த தண்டனை நிரந்தரமான தண்டனையா இருக்கும் பயங்கரமான தண்டனையா இருக்கும் என்பதை பயப்படுவதற்காக நான் பொய் பேசுறதில்லை திருடுறது இல்லை விபச்சாரம் செய்யறது இல்லை கல் குடிக்கிறது இல்லை பொய் பேசுறது இல்லை ஏமாற்றுறது இல்லை எல்லா வகையான தீமைகளை மட்டும் நான் தடுத்துக் கொள்வதற்கு என்னை தடுத்துக் கொள்வதற்கு இந்த ஆகிரத்தை பற்றி நம்பிக்கை கொள்வது அசலா இருக்கு அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா என்ன வேணாலும் செய்யலாம் ஆகிரத்தை பற்றி நம்பிக்கை இல்லை ஒரு ஆளுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆகிரத்தை பற்றி நம்பிக்கை இல்லை அதனால என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஆகிரத்தை பற்றி நம்பாததின் காரணமாக இந்த உலகத்தோடு இந்த வாழ்க்கை முடிஞ்சிருது அதனாலதான் எரிச்சு போடுறான் சாம்பலா போயிடறோம் இனிமேல் எந்த நிகழ்ச்சியில் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இருப்பதனால தான் நமக்கு அல்லாஹ் இந்த உலகத்துல நன்மைகளை செய்யணும் தீமைகளை விட்டு தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் ஆகிரத்தை பற்றி நம்புவது இருக்கின்றதே அது ஒரு புரட்சிகரமான ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு மூமின் பக்குவமான ஆக முடியும் ஒரு மனிதர் அல்லாகத்தால எழுப்புவான் என்பதற்கு ஒரு உதாரணம் அல்லாஹவை என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றார்கள் முற்காலத்தில் உங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு காலத்தில் ஒரு மனிதன் இருந்தான் அப்படி அவர்கள் சொல்றாங்க அந்தாலும் ஒரு நன்மையும் கூட செய்யலாம் வாழ்க்கையில மௌதா போறதுக்கு சீக்கம் வந்துருச்சு வியாதி வந்துருச்சு மௌத்தா போற வியாதில கிடக்குறாரு தகப்பனாயிருந்தேன் ரொம்ப நல்ல தகப்பனாக எங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் அந்த தகப்பனை போகிருந்தாங்க சரி நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை கூட செஞ்சது இல்லை அதனால நான் இப்ப மௌத்தா போக போறேன் எனக்கு பயமா இருக்குது மௌத்தா போயிட்டா என்ன நடக்கும் அப்படின்ட்டு அதனால நீங்க என்ன நான் மௌத்தான பிறகம் நெருப்பிலிட்டு கொளுத்தி சாம்பல் ஆக்கி எரிச்சு சாம்பல் ஆக்கி அந்த சாம்பலை கொஞ்சம் கடல்ல கொஞ்சம் தரையிலையும் தூவி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அதே மாதிரி அந்த மக்கள் இறந்த பின்னால சாம்பலம் எரிச்சு சாம்பலாக்கி கடல்ல கொஞ்சம் கரையில கொஞ்சம் தூவி விட்டாங்க தூவி விட்ட பிறகம் அல்லாஹத்தால கடலுக்கு தரைக்கு உத்தரவிட்டான் அந்த சாம்பல் எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒன்னா சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு எழுந்திரு அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் எந்திரிச்சு ல சொன்னா எந்திரிச்சு நீ ஏன் இப்படி செஞ்சு கேட்டா சலிசலம் சொல்றாங்க அது சில வருது நீ ஏன் இப்படி செஞ்சு கேட்டான் அப்ப அந்த மனுஷன் யாருலாம் என்ன பயந்தியா ஆமா இல்ல கடைசி நேரத்துல நான் ஒரு நன்மையும் கூட செய்யல நீ என்ன பல பல துன்பங்கள் தண்டனை கொடுப்பீ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி செஞ்சேன் அதான் அவனுடைய என்னன்னு கேட்டா சாம்பல் ஆயிட்டா மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய எண்ணம் ஆனா பயம் அல்லாவுடைய பயம் நிச்சயமா உண்மையாகவே என்ன பயந்து ஆமா உன்னை பயந்ததுனாலதான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சொன்னா ஆஹ் மலக்குகள்கிட்ட சொன்னா இந்த மனிதன் என்ன கடைசி நேரத்திலயாவது என்ன பயந்துருக்காங்க என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்ல சொன்னா எவ்வளவு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க இப்ப எப்படி இருந்தாலும் எல்லாத்துல அதனால கடைசி நேரத்துல பயந்துகிட்டு சொர்க்கத்து போயிடலாம் நல்லா நினைச்சிடாதீங்க அவங்களுக்கு விதி விலக்கு அல்லாத்துல யாராவது ஒரு ஆளுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் அது எத்தனையோ பாவங்கள் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க கடைசி நேரத்துல ஈமான் கொண்டதுனால எத்தனையோ நன்மைகளை அடைஞ்சவங்க இருக்கிறாங்க பல பேர் தவிமத்தால ஆகத்தை பற்றி உள்ள நம்பிக்கை சரிமத்தினால் ஏற்படுது அந்த முந்தியதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கபருடைய வாழ்க்கைக்கு கபருடைய வாழ்க்கை முடிந்த பின்னால் உயிர் கொடுத்து எழுப்புதல் மீசான் என்ற தராசில் நன்மை தீமைகளை நிறுத்தல் முஸ்தீம் என்ற பாலத்திலே நடந்து செல்லுதல் அதற்கு முன்னதாக கேள்வி கணக்கு கேட்டுதல் பிறகு சொர்க்கத்திற்கு செல்லுதல் நரகத்திற்கு செல்லுதல் இதையெல்லாம் வரும் மருமையை கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்பதற்குள்ள இதெல்லாம் வரும் கபர்ல இருக்கக்கூடிய வேதனையை நம்பணும் கபர்ல நிச்சயமாக நல்லவர்களுக்கு நன்மை உண்டு தீயவர்களுக்கு தீமை உண்டு கபர்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது யாருமே இதுவரைக்கும் கபருடைய வாழ்க்கையில கபர்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யாருமே கண்டது கிடையாது யாராவது ஒரு கனவின் மூலமாக காட்டப்பட்டிருக்குது சில ஞானவான்கள் சில நேரடியாக சொல்றாங்க ஏதாவது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் அது ஆனால் ரசூல் சல்லா அலே சொல்லம் கபூர்ல என்ன நடக்குது அப்படிங்கறத தெளிவா சொல்லி இருக்கிறாங்க எல்லா விஷயங்களையும் சொல்லி காட்டிருக்காங்க ஒரு கபர் பக்கம் போனாங்க இந்த கபர்ல இருக்கக்கூடிய அடங்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் யூதன் அவன் வேதனை செய்யப்படுகின்றான் என்று செல்லல்லா அலேஸ்வல்லம் சொல்றாங்க வேதனை செய்யான் வேதனை செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் ரெண்டு பேரும் பெரும் பாவங்களின் காரணமாக வேதனை செய்யப்படவில்லை மாறாக ஒரு மனிதன் சிறுநீர் கழித்து துப்புரவு செய்யாததின் காரணமாகவும் மற்றொரு மனிதன் கோல் சொல்லி திரிந்ததின் காரணமாகவும் வேதனை செய்யப்படுகின்றார்கள் என்பதாக சொல்லிவிட்டு ஒரு பச்சை பேரிச்ச மட்டையை கொண்டு வர சொல்லி ரெண்டாக பிளந்து அது ரெண்டு கபருல நட்டு வச்சாங்க இருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு வேதனை குறைக்க பண்ணலாம் காயாமல் இருக்கும் காலம் எல்லாம் அப்படின்னு சொன்னா அது பச்சையா இருக்கிற காலம் எல்லாம் அது தஸ்மையை செஞ்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் எல்லா பொருளும் தஸ்மையை செய்து ஆனா ஒரு பொருள் மரம் என்று சொன்னா அது மரம் காயாமல் இருக்கணும் காயாம் பச்சையா இருக்கிற காலமெல்லாம் அது தஸ்மையை செய்யுது நான் துணி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா துணி சுத்தமாக இருக்கும் காலம் எல்லாம் தஸ்மீ செய்யுது இந்த கட்சி சுத்தமா இருக்கும் காலம் தான் தஸ்மீ செஞ்சுட்டு இருக்கு நமக்கு தெரியாது பலாக்கில் உங்களுக்கு தெரியாதுன்னு அல்லா தலா சோழன் உங்களுக்கு தெரியாது நீங்க உணர்ந்து கொள்ள முடியாது எதுக்கும் உயிர் இருக்கு தஸ்மியை செய்யுது அதுக்குள்ள உயிர் இருக்குது அதுக்குள்ள தஸ்மையை செய்யுது துணி சுத்தமாக அதனாலதான் பிஷாப் இருந்தா சுத்தம் செஞ்சு துணியை நஜிசா ஆகாதீங்க நஜிசா தஸ்மியை நின்று போயிடும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் காலம் எல்லாம் தஸ்மீது தண்ணீர் கிடையாது கிடந்துருச்சு அப்படின்னு சொன்னா தஸ்மியை நிறுத்திடலாம் ஓடக்கூடிய தண்ணீர் சுத்தமாக இருக்கக்கூடிய ஆடை பசுமையாக இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் இவையெல்லாம் தசலீடு செய்கின்றன சல்லல்ல அழைச்செல்லன் சொல்றாங்க அது காயாமல் இருக்கும் தாலம் எல்லாம் அந்த மனிதர்களுக்கு அந்த இரண்டு பேருக்கும் வேதனை குறைக்கப்படலாம் அப்படின்னு சொன்னா ஆதரவு வைக்கிறாங்க குறைக்கப்படும் கட்டாயமா சொல்லல செல்லே சொல்லு சொல்லல ஏ போதையும் விஷயங்கள் சொல்றாங்க பதிலும் சொல்லி கொடுத்துட்டாங்க கிடை போட்டுவதையும் நம்பணும் அதே போன்ற வாழ்க்கைக்கு பின்னால அதாவது இது ஆலமுல் நம்முடைய கண்களால் காணக்கூடிய உலகம் இது வாழ்க்கை இருக்குது பாருங்க அது ஆலமுல் பர்சஹ் அப்படின்னு சொல்லப்படும் ஆலமுல் பர்சஹ் இடைப்பட்ட உலகம் கபூர்ல ஒரு மூமினான மனிதனுக்கு சில லாலே சில சொல்றாங்க அவர் கேள்விக்கு பதில்லாம் சொல்லிட்ட அல்லாஹால என்ற உலகத்தில் பிறகு தியாமத்தினால அல்லாத்தால உயிர் கொடுத்து எழுப்புதல் மற்ற மனிதர்கள் எழுந்திருப்பார்கள் ஈசல்களை போன்ற அங்கே பறந்து இருப்பார்கள் என்பதெல்லாம் குரான் சொல்லி காட்டுறான் அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அப்படியே நம்பணும் திராமத்தினாளை பற்றி நம்பும் பொழுது சரி மகசருடைய மைதானம் அந்த மைதானம் எப்படி இருக்குன்னா கடுமையான வேதனை உடையதாக இருக்கும் அந்த இடத்துல கடுமையான வெப்பம் உடையதாக இருக்கும் அந்த வெப்பம் அங்க இருக்கக்கூடிய வியர்வை அங்க இருக்கக்கூடிய பலவிதமான துன்பங்கள் சேர்ந்து குஃப்பார்களுக்கு கடுமையான வேதனை ஏற்படக்கூடிய நேரத்தில் வயதான எங்களை நாகத்துக்காக அனுப்புங்களை இந்த வேதனையை விட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு வேதனையா இருக்கும் அந்த இடத்துல இது குஃபார்களுக்கு நடைபெறக்கூடிய விஷயம் காவிரர்களுக்கு அவ்வளவு வேதனையும் அங்க உண்டு சூரியன் தலைக்கு மேலே ஒரு பனை உயரத்தில் ஒரு ஈட்டியுடைய அப்பால் இருக்கக்கூடிய நேரத்திலே இங்க வேகுது ஒரு தலைக்கு மேல ஒரு ஈட்டியுடைய உயரம் பணமரம் உயரத்துல கொண்டு வந்து வச்சா எப்படி இருப்பான் மனுஷன் எல்லாம் கரிஞ்சு போயிருக்கணுமே அப்படின்னு கேக்காதிங்க கரைய மாட்டாங்க கரியாத நிலையே அல்லாஹலை வச்சிருக்கிறாங்க நரகத்துல போடுறா நரகத்துல கடுமையான நெருப்பு இருக்குது சூரியனை விட கடுமையான உஷ்ணம் உள்ளது அந்த நரக நெருப்பு அந்த நரக நெருப்பிலே மனுஷன் ஆண்டுகள் பல மலக்குகள் அதை ஊதி ஊதி ஊதி எப்படி நெருப்ப ஊதி அதை தீ கங்காக்கரமோ அதை போல நெருப்பை நேரத்தில் அது சிகப்பு கலராக சிகப்பு நேரமாக ஆனது ஆயிரம் வருஷம் ஊதுனாங்க பல மலக்குகள் சிகப்பு நிறமாக ஆனது இன்னொரு ஆயிரம் வருஷம் ஊதுங்கள் என்பதால கட்டளை எட்டார் இன்னொரு ஆயிரம் வருஷம் ஊதப்பட்டது அது வெண்மை நிறமாக ஆனது வெள்ள நேரமா போச்சா இன்னொரு வருஷம் இன்னொரு ஆயிரம் வருஷம் ஊதுங்கள் என்று கட்டளையிட்டார் அப்புறம் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் ஊதப்பட்ட அந்த நெருப்பு கருப்பு நிறமாக ஆகிவிட்டது இப்பொழுது நரகமாகிறது இருள் சூழ்ந்த கருப்பு நிறம் இருக்கின்றது என்று சொல்லலா அல்லது சொல்றாரு அவரும் கடுமையான அந்த நரக நெற்பிலைய மனுஷன் சாக மாட்டோம் கருஞ்சு போக மாட்டோம் அதற்குரிய தன்மையை அல்லாஹாலும் அதே போன்று கயாமத்திரம் அஷ்டருடைய மைதானத்தில் மனிதர்கள் இறந்துவிட மாட்டார்கள் ஆனால் கடுமையான வேதனை அனுபவிப்பார்கள் அவர் அவர்களுடைய தராதரத்திற்கு தக்கவாரு அதுவும் கூட பாருங்க அந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக மனிதர்களுடைய வியர்வை கடலாக பொங்கி நிற்கும் அங்கே கடல் மாதிரி இருக்கும் அவ்வளவு வியர்வை மனிதருடைய அவல்களுக்கு தக்கவாறு அந்த வியர்வை அவர்களிடத்தில் இருக்கும் என்று சொல்லலே செல்ல சொல்றாங்க எப்படி ஒருத்தருக்கு கரண்டை கால் வரைக்கும் இருக்கும் இந்த வயர்வை இன்னொருத்தருக்கு முழங்கால் வரைக்கும் இருக்கும் இன்னொருத்தருக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும் நெஞ்சு வரைக்கும் இருக்கும் இன்னொருத்தருக்கு கழுத்து வரைக்கும் இருக்கும் இன்னொருத்தர் அந்த உயர்வையிலேயே மூழ்கிடுவார் என்று சொல்லலே செல்ல சொல்றாங்க இது எப்படி சாத்தியமாகும் நம்முடைய இந்த உலகத்திலே இந்த அறிவுக்கு நமக்கு பிடிக்கல சரியாவது நமக்கு அறிவுக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஆசிரியத்துறை விஷயத்துல மறுக்கவே கூடாது இந்த இடத்துல இந்த பள்ளியில வச்சுங்க தண்ணி பூந்து தண்ணி நிறைய இருக்குது ஒரு இடத்துல தண்ணில ஏற்றது கிடையாது ஒவ்வொருத்தரும் குறைவாகவும் கூடுதலாகவும் இருக்கும் சொல்லக்கூடிய அந்த விஷயம் நம்முடைய அறிவுக்கு இப்ப எட்டல அதே பார்த்தா அடிக்கடி சொல்லப்படுக சொல்லப்பட்டு இருக்கின்றது தெரிஞ்ச விஷயம் தான் உலகத்துடைய விஷயம் இஸ்லாத்துல உலகத்துடைய காரியங்கள் இருக்கு உலகத்துடைய காரியங்கள் அனைத்தும் அறிவுபூர்வமானவை அறிவு ஒத்துக்கொள்ளக்கூடிய எந்த விஞ்ஞானியும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட விஷயங்களை இஸ்லாம் என்ற அடிப்படையில் தொழுக அவரோட மனிதனுக்கு சுண்ணத்து செய்யறது நிக்காக செய்யறது குழந்தைகளை பெற்றெடுக்கிறது அதிகமான குழந்தையை பெற்றெடுக்கிறது எல்லாம் அறிவுபூர்வமான விஷயம் உலக சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அத்தனை விஷயங்களும் அப்பாற்பட்ட சொன்னதுன்னா நம்முடைய அல்லது கிலோவாக நிறுக்கிறதா அல்லது மீட்ரு கணக்கில் அளக்கிறதா நன்மை எழுதுறதா தோல்ல எழுதுறதா அல்லது இரும்புல எழுதுறதா பட்டயத்துல எழுதுறதா எப்படினா என்ன அது நமக்கு புலப்படுது தீமை நிறுத்தப்படும் நன்மை ஒரு தட்டிலையும் தீமை ஒரு தட்டுலையும் வச்சு நிறுப்பான் அல்ல எது மெஜாரிட்டியா இருக்கோ அது படி தீர்ப்பு நன்மை அதிகமா இருக்குன்னா சொர்க்கத்துக்கு தீமை அதிகமா இருந்துச்சு நரகத்திற்கு நாம் செய்யக்கூடிய நன்மை தீமையுடைய டோட்டல் மொத்தத்துல ஐம்பத்தி ஒரு சதவிகிதம் நன்மை நாற்பத்தி ஒரு சதவிகிதம் தீமை இருக்கு போயிடுவார் நாற்பத்தி ஒன்பது நன்மை ஐம்பத்தி ஒரு தீமை இருந்து அனுப்புகான்சில் நிறுக்கப்படுகின்றதை நம்ப வேண்டும் அதே போன்றுடி மக்களுக்கும் எப்படி கேள்வி கணக்கு கேட்டு அல்லாத்தாலா முடிப்பா எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்லாம் கிடையாது அலிசி இருக்கு ரொம்ப ஒரு கால நேரம்லாம் ஆகாது ரொம்ப சீக்கிரத்துல அத்தனை பேருக்கு கேள்வி கணக்கு கேட்டு முடிச்சனும் எப்படி கேட்பான் அப்படிங்கிறத போனா தான் தெரியும் அப்ப போய் போனாதான் தெரியும் இங்க உட்காந்துட்டு சொல்ல முடியாது நம்மனாலே ரொம்ப சீக்கிரம் பாத்துருவேன் அப்படிங்கிறான் இப்ப கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சு போட்டாங்க அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் சேர்ந்து ஆயிரம் நாள் வினாடிகளை போட்டு அதை நம்ப கூடிய ஆள் எடுத்துருப்பாங்களா இப்ப அந்த கம்ப்யூட்டர் மூலையை தந்த அல்லாஹத்தால எவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் கேள்வி கணக்க சீக்கிரமா கேட்போம் என்று குரான் நடுவுல நரகம் இருக்குது நரகிறது ஒரு பெரிய பள்ளம் இந்த பக்கம் ஒரு மைதானம் உதாரணத்துக்கு மஹர் வலது பக்கம் சொர்க்கம் சொர்க்கத்தினுடைய அந்த சோலைகள் அதெல்லாம் இப்ப அந்த சொர்க்க சோலைக்கு போறது அப்படின்னா சொர்க்கத்துக்கு போறது கடந்துதான் போவாங்க நரகத்தை கடக்காம சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படி நரகத்தை கடற்கறதுக்காக ஒரு பாலம் போடுறான் அப்படிங்கிற அது எப்படி இருக்கும் அஹத்து மின் வாழை விட ரொம்ப கூர்மையானதா இருக்கும் வாழை விட ரொம்ப கூர்மையானதா இருக்கும் ஊசியை விட ரொம்ப வாழை விட ரொம்ப தேச அதாவது கூர்மையானதா இருக்கும் ஊசியை விட இன்னும் மெல்லியதான மெல்லியதாக இருக்கும் என்றதான் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு மெல்லிய அந்த பாலத்துல நடக்கணும் இது எப்படி நடக்க முடியும் அப்படிங்கற அறிவுக்கு இப்ப நமக்கு ஒத்து வராது ஆனா அல்லாஹாலா நடக்க வைக்கிறோம் எல்லா மனிதர்களும் அது கடந்துதான் செல்லணும் இல்லா வாரிதுஹா அந்த நரகத்திற்கு வராமல் உங்களில் எவருமே செல்ல முடியாது என்று அல்லாஹால சொல்றோம் உங்களில் எவரும் இல்லா வாரிதுஹா அந்த நரகத்திற்கு வந்தே தவிர நரகத்துக்கு வராம யாரும் போக முடியாது ஒ நூறானியாராணியத்தை நெருப்புத்தன்மை அணைக்க பார்க்க ஓடிடு சொல்லுவோம் என்று அப்துல் கார்டு காட்ட நூறானியத்துக்கு தான் சக்தி அதிகம் நூறானியத்திற்கு தான் சக்தி அதிகம் என்று ஒரு பாலம்ாலத்தை கலந்து அதே மாதிரி சொற்கம் நரகம் ரெண்டும் படைக்கப்பட்டு இருக்குது அது ரெடி முத்தப்படித்தில தயார்ளுக்காக வேண்டி தயார் செய்துப்பட்டுது அப்படின்னு சொல்றாங்க ரெடியா இருக்குது அதுக்கு அழிவு என்பது கிடையாது முன்னால் உங்களுக்கு சொன்ன சில பொருள்கள் படைக்கப்படுவது பிறப்பு என்பது மட்டும் உண்டு இறப்பு என்பது கிடையாது சில பொருட்களுக்கு இருக்குறப்பு கிடையாது ஏற்பாடு விதி நிர்ணயம் என்பதை என்பதை கொண்டும் நான் நம்பிக்கை கொண்டேன் நம்பிக்கை கொள்ளுதல் ஈமனுடைய அடிப்படையிலே உள்ளது முப்பது என்பதாக சொன்னோம் அந்த முப்பதுல வந்து இருக்குது உள்ள விஷயத்தை நாளைக்கு பார்ப்போம் பத்திர மணி ஆயிடுச்சு ரொம்ப பேர் தூங்குற மாதிரி தெரியுது அதனால அதை முடிச்சுக்கோ இந்த வல்லாசிரி சூறாவை ஆரம்பிச்சு இந்த மூணு நாள் அதை சொல்ல முடியாது போல தெரியுது அதனால கொஞ்சம் சுருக்கமாவே சொல்லுவோம் நாளையிலிருந்து இவ்வளவு வழக்கமா சொன்னா மூணு நாள்ல முடியாது முப்பது நாள் வேணும் சரியாத்துலாம் வந்து நமக்கு தெளிவாக ஆயிடும் சரியாச்சுன்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு போயிடும் அதனால மற்ற அந்த குழப்பம் செய்யக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்களோ அந்த நம்பிக்கையெல்லாம் விடுத்து ஈமான் என்பதனுடைய நாம் காண்போம் அல்லாஹால கேட்டவற்றிலிருந்து பயன்பெற்று அமல் செய்யக்கூடிய தோப்பியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹால தந்து விடுவானாக என்று கேட்டு முடிக்கிறேன்